செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு பன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அமேர் அவர்களே திருமதி அலமலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இருபத்தெட்டுவம் விதத்தே ந தபதி ருச்சிமோ ந அதி ரூபம் நீத் நத்தம் நிதரதி தமாம் தாவத் அகனஸ்விஷம் யாத்தர் அசகா பூரையன் யூஷ்மாத் ஆஷாம் தருணோ உபக்ரமோ அர்க்கப்பிராஷ இந்த ஸ்லோகத்திலே காலை இளம் வெயிலின் அருமையை சொல்லுகிறார் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இவர் என்ன ஞாபகமாக குறிப்பிடுகிறார் என்றால் சூரிய உதயமானது பரிபூரணமாக நிகழ்வதற்கு முன்பே சூரிய வழிபாடு செய்யத்தக்கது அப்படிங்கிறத சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் இருட்டு பரிபூர்ணமாக விலகி பரிபூர்ணமாக பகல் வந்துவிட்டது என்று சொல்வதற்கு முன்பே உங்கள் காட்சிக்கு காண கிடைக்கத்தக்க அந்த இளம் சூரியனுடைய ஒளியானது உங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்யட்டும் அப்படிங்கிறேன் அதுல முன்னிரண்டு வரிகள்ல இன்னும் பரிபூர்ணமா சூரியோதயம் இன்னும் பரிபூர்ணமா பரிபூர்ணமா இரவு நீங்கலை இன்னும் பரிபூர்ணமா பகல் வரலை அப்படிங்கிற விஷயத்தான் அந்த முன் இரண்டு வரிகள சொல்றேன் காலையில சூரியனை வழிபடணும்னு சொன்ன நான் மாடுங்க பத்து மணி வரைக்கும் காலையில் தானேங்க அப்படிங்க பத்தே காலுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஏஎம்னு தானே சொல்கிறான் டென் ஏஎம் லெவன் ஏஎம் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம் அப்படின்னு அந்த ஏமாத்து வேலாம் இங்கே நடக்காது சூரிய நமஸ்காரம் எப்போ மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டால் இன்னும் இரவு முழுக்க விடைபெறவில்லை இன்னும் பகல் முழுக்க வரவில்லை முக்கால் இரவு போய்விட்டது அரைக்கால் அல்லது அரைவாசி பகல் வந்து கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி நேரத்தில் அந்த இளம் சூரியன்தான் வழிபாட்டுக்கு உரியவன் அப்படிங்கிறத இதுல வலியுறுத்தி சொல்றேன் துவாந்த துவம்சம் துவாந்தனா இருட்டு துவம்சம் என்றால் அழித்தல் ஒழித்தல் இருட்டை ஒழித்தல் என்ற ஒரு மாபெரும் வரத்தை விதத்தே விதத்தேனா கொடுக்கிற சூரியன் வந்து காலையில நமக்கு ஒரு பெரிய வரம் தருகிறான் என்ன வரம் தருகிறான் இருளை நீக்குதல்ங்கிற வரம் தருகிறான் எவ்வளவு கலக்கமடைஞ்ச மனசுக்கு கூட ராத்திரிபுரா தூங்காமல் உருண்டு பெருண்டு கிடந்தாலும் அதிகாலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கிற போது மனசுல ஒரு உற்சாகம் தோன்றும் காரணம் இல்லாத உற்சாகம் தோன்றும் சரி இன்னைக்கு அங்கே போய் ட்ரை பண்ணலாம் இங்கே போய் ட்ரை பண்ணலாம் அதுக்கு காரணம் என்னன்னா தமசு விலகுகிறது இருள் விலகுகிறது ஒளி நுழைகிறது அந்த ஒரு சிறிது கலக்கம் அக்ஞானம்ங்கிறது தமசின் விளைவாய் வருது துவம்சுவாந்த என்றால் தமஸ் இருள் இருட்டு மன இருட்டு அறிவு இருட்டு உணர்ச்சி இருட்டு எல்லாம் இருட்டும்தான் அதை நீக்குகிறான் அது ஒரு பெரிய வரம் பெரிய மகான்கள்ட நம்ம போய் அருள் பெறுகிற போது அவர்கள் செய்கிறது இதுதான் உங்கள் ஆத்மாவை சூழ்ந்துள்ள இருட்டு விலகட்டும் அந்த மகான் எவ்வளவு பெரியதோ அவ்வளவுக்கு ஏற்ப போயிருக்கிற பக்தர் எவ்வளவு தகுதியுள்ளவரும் அவ்வளவுக்கு ஏற்ப அந்த இருட்டை நீங்கிக்கிறது அந்த தமசு நீங்கத்தான் அவங்களுக்கு வாழ்வு வருகிறது ஒரு வயசான அம்மா மூதாட்டி வந்து காஞ்சி பெரியவரை பார்க்க போச்சான் அப்போது சந்திரசேகர சுவாமிகள் வந்து அந்த அம்மாவுக்கு சில பழங்களெல்லாம் கொடுத்து வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த பழங்களை வாங்கி பயிரை போட்டுக்கிறபோது ஒரு பழத்தில் மறுக்குழுந்து காம்பவுண்ட் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சான் இந்த அம்மா உடனே அதை எடுத்து கீழே போட்டுவிட்டு பழங்கள் மட்டும் பயில போட்டுக்கிச்சான் இவர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏம்மா அதை கீழே போடுற அதை எடுத்துக்கம்மா அது உனக்கு தான் அப்படின்னா இப்போது அதை சொல்கிறவர் நாமா இருந்தால் அந்த அம்மா இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்கேன் தெரியும் சொல்கிறது அவராக இருக்கிறதுனால சரி என்னமோ சொல்கிற அது பெரியவர் அப்படின்னு அதையும் எடுத்து உள்ளே போட்டுக்கிச்சு சரி பெரியவங்க கையால் கொடுக்குறாங்க தூசு துரும்பாக இருந்தால் கூட அது பயனுள்ளதாக தான் இருக்கும் என்று எடுத்துக்கிட்டு போயிடுச்சு போன பிறகு அங்கே மடத்துக்கு வெளியில் பழங்கள் எல்லாம் பையிலையும் தன்னுடைய பணத்தை பரிசலையும் பாகுபடுத்தி வைக்கிற போது இந்த மறுக்குழந்த விசேஷமாக சொன்னார் இந்த பரிசுக்குள்ளே இந்த மறுக்குழந்தை காமல் போட்டுக்கிச்சு பூஜைகள் கொண்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் போகிறபோது கண்டக்டர் இந்த அம்மாவுடைய சீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாழி ஆகிடுச்சி வெளியூர் பஸ்ஸு அதுக்குள்ளே இது மூதாட்டி தானே ஒரு குட்டி தூக்கம் போட்டுருச்சு கண்டக்டர் வந்த உடனே கண்ணு முடிச்சு பர்ச காணும் என்னடா விஷயம் அது பிரமாதமா அந்த பர்சு திறந்து தனக்கு டிக்கெட் எடுக்குது உடனே இந்த அம்மா சார் சார் அது என் பர்சு இந்த பொம்பளை திருடிக்குச்சு அப்படின்னு சார் உடனே அந்த சொல்லுது நல்லா இருக்குதுமா புதுசாக ஒரு கூட்டமே கிளம்பிருக்கீங்க போல் இருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பர்சை நம்பி பஸ்ஸில் ஏறுவீங்க போல் இருக்கு டக்குன்னு அது என் பர்ஸ் திருடிக்கேன்னு சொல்லிடுவீங்க போல் இருக்கு அப்படின்னு அதிகம் சத்தியமாக சொல்கிறேன் அது என் பர்ஸ் தான் அதில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறதுக்குள்ளே அது கரெக்டாக சொல்லிடுச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோ ஒன்று ஏன்னா திருடி தூங்கிக்கிட்டு இருக்கிற போதே அதுக்குள்ளே எண்ணிக்கிணி இது லக்கம் வச்சிருச்சு இப்போ கண்டக்டருக்கு ஒரே குழப்பம் என்னடா ரெண்டு பேருமே அமௌண்ட்டை கரெக்டாக சொல்கிறீங்க ரெண்டு பேரும் பர்ஸ் உங்கள் பர்சுங்கிறீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போது இந்த அம்மாவுக்கு பொறி தட்டுச்சு பணம் அந்த பரிசுல வேற ஒரு ஜாமான்ல இருக்கு அது என்னன்னு அதுக்கு சொல்ல தெரியாது நான் சொல்லுவேன் அப்படின்னு என்ன ஜாமான் ஒரு மறுக்குழுந்து காம்பு உள்ள இருக்கும் பாருங்க அப்படின்னு உடனே கொட்டினா மறுக்குழுந்து காம்பு இருந்தேன் அந்த பொம்பிக்க சொல்ல தெரியல கான்டக்டர் பாருங்க ஏமா ஏந்தமா திருட்டு அப்படின்னா அப்படின்னு உடனே அது பேசாம தலையை குடிஞ்சு பஸ் விட்டு கே எங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுவாங்க அப்பத்தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது ஆஹா பெரியவர் வந்து இது குடுக்கிற போது இது ஏமா கீழே போடுற இதை எடுத்துக்கோன்னு சொன்னாரு அதுல இவ்வளவு பெரிய விஷயம் அடங்கி இருக்குது அப்படின்னு இது அவருக்கு அந்த ஞான வெளிச்சத்தில் தெரிகிறது நமக்கு காலத்திறையை கழிச்சு பார்க்கக்கூடிய சக்தி இல்லை துவாந்தம் இருள் மறைக்கிறது அந்த இருள் நீங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் பாடுபடுறோம் அந்த இருள் நீங்கிறதுக்கு தான் ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கிறோம் அந்த இருள் நீங்கிறதுக்கு தான் தேவதா உபாசனை பண்றோம் அந்த இருள் நீங்கிறதுக்கு தான் எவ்வளவு பிஸி ரொட்டீனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஆன்மீக விஷயத்துக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு வந்து நம்ம உக்காடுறோம் அதுதான் சொல்றாரு துவாந்த துவம்சம் விதத்தே இருள் நீக்கத்தை கொடுக்கறான் சூரியன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நே தபதி தபதி என்றால் அந்த உஷ்ணமானது இன்னும் ரொம்ப அதிகமாகலை ரொம்ப இளம்பெயிலாக இருக்கிறது காலை இளம்பெயிலும் மாலை இளம்பெயிலும் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் நம்ம உடம்பு மேலே பட்டாலே சுகமாக இருக்கும் அவன் எப்போ உக்ரமாகிறான் அப்படின்னா அந்த உக்ரமான வெயில் வந்து ஏதோ பாவம் செய்தவர்களை குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்குன்னு ஏற்பட்ட மாதிரி நமக்கு தோணும் மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் வெயிலில் ஒரு நடுவீதியில் அலையிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் என்ன பாவம் பண்ணுமோ இப்படி வெயில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் வெயில்ன்னு தோணும் அப்போ அது பாவிகளை தண்டிப்பதற்கு தான் உஷ்ணம் ஏற்பட்டது அதி ஏற்பட்டது ஆனால் இளம் வெயில் அதை பனிக்காத்தோடு போது வெளிச்சம் தெரிகிறதே தவிர அது குளிர்ச்சியாகத்தான் இருக்குதுங்கிற மாதிரி கடவுளுடைய கருணையை சந்திரன் வழிவாக சொன்னார்கள் ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் போது சந்திரன் கருணைக்கும் சூரியன் தண்டனைக்கும் இங்க சூரியன் வந்து இன்னும் இளஞ்சூரியனாக இருக்கிறான் உதய சூரியனாக இன்னும் வந்து வெப்பத்தை தராதவனாக இருக்கிறான்னு தப்பத்தினே அதனாலதான் வந்து தெய்வத்துக்கு வெண்ணெய் சாத்துறது பழக்கம் ஆஞ்சநேயருக்கு மார்பிள வெண்ணெய் சாத்துவாங்க இல்ல சகல தெய்வங்களுக்கும் வெண்ணெய் சாத்துறது பழக்கம் குளிர்ச்சி நான் குளிர்ச்சியை கொடுத்தேன் நீ எனக்கு திரும்ப குளிர்ச்சியை கொடுது வசிஷ்டர் ஒரு தடவை வெண்ணையினாலேயே விக்கிரகம் செய்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரான் அவருடைய பக்தியினாலேயே மகிழ்ந்து பெருமாள் என்ன பண்ணாராம் ஒரு சின்ன வாமன பெருமாளை வந்து அந்த வெண்ணை எடுத்துட்டாரான் கையில் உடனே இவர் வந்து யாராவது அப்படின்னு பிடுங்க போனாராம் வந்திருக்கிறது முதல்ல பெருமாள்னு தெரியாமல் யாரோ ஒரு சின்ன குழந்தைய நினச்சிக்கிட்டேன் நான் கொடுக்க மாட்டேன்னே அப்படின்னு வச்சுக்கிட்டான் இவர் கோபித்தபோது ஒரு சாகம் போடுறதுக்கு ரெடியான கண்ணன் கண்ணனாக காட்சி அளித்தான் அப்போது இவர் வடிவமைத்த வெண்ணெ விம் அவன் கையில சிக்கொண்டனாலே அந்த ஊருக்கு சிக்கல்னு பேராச்சுன்னு சொல்லுவான் சிக்கல் சிங்கார வேலம் கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க பெருமாள் சன்னதி ஒண்ணு இருக்கு கோலபாமன பெருமாள் சன்னதி அவர் கையில வெண்ணெய் வச்சிருப்பார் அது என்ன ரகசியம்னா இதுதான் தெய்வங்களுக்கு வெண்ணெய் சாத்துவது நம் வாழ்வு குளிர வேண்டும் நம் உள்ளத்தினுடைய கொதிப்பு அடங்க வேண்டும் என்பதற்காக வெண்ணெய் சாத்திர ஆஞ்சநேயருடைய உகிரமான உள்ளத்திலே அந்த வெண்ணை சாத்தும் போது நமக்கு அருள் செய்கிறான் அதுக்கு இன்னொரு கதையை நான் முன்பே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் ந தப்பதி அவன் வெப்பத்தால் நம்மை தகிக்காத போது அதாவது கரெக்ட் டைம் சொல்கிறார் சூரிய வழிபாட்டுக்குரிய நேரம் எதுங்கிறத கரெக்டாக பிச் அவுட் பண்ணுறார் கிடிகாரத்தில் டைம் சொன்னால் கூட அவங்க கிடிகாரத்தை ஃபாஸ்டாக ஸ்லோவாக வச்சுக்குவான் இந்த மாதிரி சொல்லும்போது இன்னும் சூரிய வெயில் உங்களை தகிக்க ஆரம்பிக்காத போது அப்படிங்கிற போது நமக்கே ஒரு பிக்சர் ஃபார்ம் ஆகுது இல்லையா ந தப்பதி ருச்சிமான் ருச்சிமான் அப்படின்னு சொல்லி இங்கே சூரியனுக்கு இந்த ஸ்லோகத்தில் அவர் கொடுக்குற புது பெயர் நான் சொன்னேன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு புது புது பெயர் அவர் சொல்கிறார் இங்கே வந்து ருச்சிமான் அப்படிங்கிற பெயர் சொல்கிறார் ருச்சிமான் அப்படிங்கிறது ருச்சின்னா ஒளின்னு அர்த்தம் ருச்சிமான் என்றால் ஒளியன் ஒளி உள்ளவன் அர்த்தம் நீங்கள் இதை சதகத்தையும் இந்த சூரிய சதகம் முழுக்க முடிச்ச பிறகு ஒவ்வொரு ஸ்லோகத்துல சூரியனுக்கு என்று கொடுக்கப்பட்ட பேரை மட்டும் தனியா எடுத்து எழுதினா அதை டெய்லி படிச்சா கூட அந்தந்த ஸ்லோகத்தினுடைய பவர் உங்களுக்கு கிடைக்கும் நாமத்துக்கு மையமே அப்படி நாகப்பட்டினத்துக்கு காஞ்சி பெரியவர் போயிருந்தபோது ஒரு அறுபது வயது பெரியவர் வந்து காலில் விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டாரான் எனக்கு வயிற்று வலி தீராத வயிற்று வலி சாப்பிட முடியலை டாக்டர்ஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லை ரொம்ப காஸ்ட்லி ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாரான் நீ தான் ராமனை வழிபடுறியே உனக்கு என்னப்பா நீ ராமநாமத்தை டெய்லி ஆயிரத்தெட்டு தடவை சொல்லிப்பா உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாரான் அதே மாதிரி ஒரு தடவை சொல்லி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஆப்ரேஷன் இல்லாமல் ஆப்ரேஷனால் மட்டும்தான் அது செட்டப் ஆகும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் குணமாகிவிட்டது அப்போ நாம உச்சாரணத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு திரவ வீதம் ராம நாமத்தை சொல்கிறவர்களுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கிறது அந்த நாம மகிமைக்கு சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் சூரிய பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமத்தை மட்டும் எடுத்து பாராயணம் பண்ணினாலே உங்களுக்கு அவ்வளோ பலன் உண்டு இந்த ருச்சிமான்ங்கிற பெயருக்கு அமைப்பு ருச்சி என்றால் ஒளின்னு அர்த்தம் கதிர் ஒளி கதிர்க்கு ருச்சின்னு சொல்கிறது தேஜஸ் அவன் கண்களிலே ஒளியாக இருக்கிறான் இந்த விலங்குகளுடைய கண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் நீங்கள் காரில் போயிருக்கீங்களா பதினொரு மணிக்கு மேலே காரில் சில பேர் நைட்டில் கிளம்பி போவாங்க ஒரு ஊர் இதுன்னு ஒரு ஊருக்கு போகிற போது எதிர மாட்டு வண்டி வரும் அந்த மாட்டு மூஞ்சியில் நம்ம கார் வெளிச்சம் அடிக்கிற போது அந்த மாட்டினுடைய கண்கள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பல பல மின்னும் அது என்னென்னா விலங்குகளின் கண்களிலே ரேடியம் இருக்குது பகவான் அப்படி அமைச்சிருக்கிறான் அந்த ரேடியம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அது சுயம் தேஜஸ் மாணிக்கமன்றான் இந்த ரேடிய மீது இப்போதான் கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க இயற்கையில இந்த மாதிரி சுயமாக ஒளிவிடும் கற்கள் நிறைய இருக்கின்றன மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத இன்னும் அநேகம் கற்கள் இருக்கின்றன அந்த மாதிரி அந்த சுயம் தேஜஸ் வந்து சூரிய அம்சம் ஒர்க் பண்ணுது அப்படிப்பட்ட ஒளியை தன்னகத்தே கொண்டவண்ண ருஷிமான் அதி ரூபம் வனக்தி வனக்தின செய்கிறது கொடுக்கிறது என்ன கொடுக்கறதுன்னு எனக்தி கொடுக்கவில்லை என்ன கொடுக்கவில்லை ந அதி ரூபம் எதிர்மறை இல்லை அதி ரூபம் என்றால் ஸ்பஷ்டமா நமக்கு பழிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு துலக்கமான தோற்றம் இன்னும் சூரியன் முழுக்க வரவில்லை முழுக்க தெரியவில்லைங்கிறது அப்படி சொல்றேன் ந அதி ரூபம் எனக்தி தான் முக்கால் ரயவாசி வந்துட்டு அவனுடைய வெளிச்சத்தினாலே இன்னும் எல்லா பொருள்களும் துலக்கமா தெரிய ஆரம்பிக்கவில்லை மனுஷனுடைய கண்களுக்கு அவ்வளோதான் பார்வை இப்போ ராத்திரில் பார்க்குற ஆந்த கோட்டானுகளுக்கெல்லாம் தொடக்கமாக தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ கழுகுகளுக்கெல்லாம் மனுஷனுடைய பார்வையை போல் எட்டு மடங்கு பார்வை சக்தி அதிகம் உண்டுன்னு சொல்கிறான் அப்போ கழுவுகளுக்கு வேணால் தெரியுமா இருக்கும் நம்ம போன்ற மனிதர்களை வச்சு அவர் பேசுகிறார் மனிதர்களை வச்சு பேசுகிற போது சூரியன் முழுக்க பரிபூர்ணமாக உதயமாகாத இளம்பையிலோடு இருக்கிற போது இந்த உலகில் எந்த பொருளும் பழிச்சுன்னு தெரியல சூரியனே முழுக்க தெரியலை அதான் அத்தியூபங்கிற அத்தியூபங்க பரிபூர்ணமான வடிவம் அதி ரூபம் எனக்தி அது இன்னும் காட்டவில்லை அப்போ ஞாபகம் நீத்வாப்பி நக்தம் நக்தம் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் நீத்வா அப்படிங்கிறது கரெக்ட் மீனிங் என்னன்னா கீழ்மைப்படுத்துதல் அர்த்தம் ஞத்துவம்னா கீழ்மை நீத்வா என்றால் கீழ்மை படுத்துதல் ஆனா இந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம் வருது எப்படி அர்த்தம் வருதுன்னா இரவை கீழ்மைப்படுத்துதல் இப்ப மட்டும் இதுக்கு வர நீ போட வெளியா அப்படின்னு ஒருத்தனை வெளியேற்றினால் அதுக்கு என்ன அர்த்தம் அவனை கீழ்மைப்படுத்துறோம் இல்லையா அது மாதிரி இங்கே சூரியன் இரவை கீழ்மைப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம் இரவை விரட்டி இரவை விரட்டி அதாவது நீத் இரவை விரட்டியும் கூட நத்தம்ன இரவு நத்தம்மாம் சில புசங்கள தராமல் போட்டிருக்கான் சில பசாமில் போட்டிருக்கான் வித்தரத்தி தமாம்னா இருட்டை பரிபூர்ணமா விரட்டி ஒளி விஸ்தாரமாக பரவுவது குறிக்கிறது அங்க ரெண்டும் பொருத்தம்தான் அது பாடபேதம் வித்தரதி தமாம் இருளை பரிபூர்ணமாக விரட்டுகிறது என்றால் இருளும் இருனுடைய சக்திகளாகிய பேய்பிசாசுகளும் மனக்கவலைகளும் தொல்லைகளும் அந்த இருளின் பிராணிகளும் ராத்திரில மட்டுமே சஞ்சரிக்கக்கூடிய பிராணிகள் இருக்குல்ல அந்த இருக்கு கோட்டான் இருக்கு ஊழகிடும் நரி இருக்கு கொசு எடுத்துக்கங்க முதல்ல கொசு வந்து பகல் வெளிச்சத்தை பார்த்தாலே ஓடிடும் காயில் வைக்காமலே கொசுவை விரட்ட வழி சூரிய ஒளி சூரிய வெளிச்சத்தை பார்த்தா கொசுவுக்கு பிடிக்காது அது ஓடிடும் அப்போது இரவையும் இரவின் சக்திகளையும் இந்த சூரியன் விரட்டுகிறான் என்னமோ சொல்கிறாங்க ஃப்ரான்ஸில் கொசு தொல்லை சுத்தமாக இல்லைன்றாங்க அது எவ்வளோ தரம் உண்மையுன்னு தெரியல பிரான்ஸுக்கு போய் வந்தவங்களுக்கு ஏடா தெரியும் பிரான்ஸில் கொசு சுத்தமாக கிடையாதுன்றாங்க அப்படி இரவின் தீய சக்திகளையும் இரவையும் விரட்டி விதர தீ தமான் தாவத்தை அந்த அளவு யாவத்து தாவத்துன்னு சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு சொற்கள் உண்டு யாபத்துனா எந்த அளவு தாபத்துனா அந்த அளவு அவன் எந்த அளவு என்ன அடிச்சானோ அந்த அளவு நான் திருப்பி அடித்தேன் அப்படிங்கிறமில்ல அப்போ முதல்ல சொல்றதுக்கு யாவத்து அடுத்தாப்பில் சொல்றதுக்கு தாவத்து எந்த அளவு அந்த அளவு இந்த ரெண்டாவது வர்ற அந்த அளவுங்கிறதுக்கு தாவத்துங்கிறது அதாவது அகனகன பகலுடைய துஷம் யா துஷம்னா ஒளி பகலுடைய ஒளியை அது இன்னும் அந்த அளவு கொண்டு வந்து சேர்க்கவில்லை அந்த நேரம்ங்கிற அதாவது நல்லா விடிஞ்சிருச்சா நம்ம கொச்சையான பாஷையில் கேட்கும்போது நல்லா விடிஞ்சிருச்சான்னா விடிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும்னு சொல்கிறோம்ல அந்த நேரம் அப்போது இந்த காலத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறார்கள் இப்போது சில மாந்திரிக செயல்களில் கூட இன்ன நாள் இன்னும் நட்சத்திரம் இன்னும் திதி இன்னும் நேரம் செய்யணும் அப்போ தான் இது பலிக்கவும் படியுமா ஒரு மூலிகையை பறிக்கிறதா இருந்தால் கூட ஒரு எட்டு பேர் வேணும்னா அந்த எட்டு பேரை பறிக்கிறதுக்கு ஒரு காலம் சொல்லிடுறோம் அந்த காலத்தில் தான் பறிச்சா அது பதினொண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த காலத்தின் சுழற்சிக்கு நமக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு தாக்கம் உண்டு அது நமக்கு தெரியறதில்லை இப்போ துலா மாதம் ஐப்பசி மாதம் காவிரியில் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க மற்ற மாதங்களில் காவிரியில் ஸ்நானம் பண்ணாலும் புண்ணியந்தான் ஆனால் துலா மாதத்துல பண்ணி தான் விசேஷம் துலா ஸ்நானம் பண்ணி தான் சுதர்சன மகாராஜாவுக்கு மோச்சம் கிடைச்சிதான் அந்த துலார் மாசத்துல காவிரி ஸ்நானம் பண்ணி தான் அர்ஜுனனுக்கு சுபத்ரை கிடைச்சாராம் துலால் மாசத்தில் ஸ்நானம் பண்ணி தான் சந்தன மகாராஜாவுக்கு பீஷ்மர் பிறந்தாராம் பிள்ளை இல்லாமல் அவதிப்பட்டு போகுது அப்போ அதே கொஞ்சம் ஒரு மாதம் முன்னே அதே காவிரி தானே அது பண்ணினா என்னன்னா காலத்துக்குன்னு ஒரு எஃபெக்ட் உண்டு இப்போ காரியங்களை ராஜ காலத்தில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சூரிய வழிபாடு எப்போ அதிகமாக பலன் தருகிறான்னா ஒரு இளம் பிஞ்சாக சூரிய ஒளி இருக்கிற போது சூரியன் வந்து முழுக்க உதயமாகாமல் இருக்கிற போது அப்போ பண்ணுங்க அதுதான் மோஸ்ட்லி எஃபெக்டிவ் அப்படிங்கிறேன் அதுதான் தாவத்து அக்னஹன பகலின் ஸ்புஷம் என்றால் ஒளி யகா இன்னும் பகல் ஒளி முழுக்க வராத அந்த நேரத்தில் யகனா யவன் எவன் தான் சூரிய பகவானை குறிக்கும் இது எங்க போய் சேரும்னா இந்த முதல் வரியில ருச்சிமானு பார்த்தீங்களா அதாவது முதல் வரியை மடக்கி எழுதியிருக்கிறாங்க ரெண்டாவது பாதையில் ருச்சிமான் இருக்கு அந்த ருச்சிமானோடு போய் இந்த யகை போய் சேரும் எந்த ருச்சிமான் எந்த சூரியன் இப்படி தோன்றுகிறானோ அந்த சூரியன் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் பிறகு முடிகிறார் அடுத்த வரி பாருங்க ச பிராத்தர் மாம்சீத அசகலப்பட்டிமா சகனா அவன் அதாவது அந்த சூரியன் யகன் முதல்ல வந்திருக்குல்ல அந்த சூரியன் பிராத்த அப்படின்னா அதிகாலை ஏர்லி மார்னிங் மாத்து மா அப்படின்னா வேண்டாம்னு நடத்துறாங்க மாலிக மாலிக மாலிகனு ஒரு கவிஞன் எழுதினா ஒரு பாட்டு என்னடான ஒரு நல்ல கல்வி அறிவுள்ள புலவனாக என்னை படைத்து ஆனா அன்றாட தேவைகளுக்கு சாப்பாட்டுக்கு கல்வியறிவில்லாத பணக்காரன் என்று போய் கையேந்தி அவனை இந்திரனை சந்திரனின் புகழும்படியான ஒரு தலை எனக்கு எழுதாத எழுதாத எழுதாதே மாலிக மாலிக மாலிக அப்படின்னு லிக்க எழுதுரு அதனால மா என்றால் இங்கே வேண்டாம் என்ன வேண்டாம்னா விரம் சீத விரம் சீதன்னா ஓய்ந்திருத்தல் அதாவது அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நன்மை செய்வதிலே ஓய வேண்டாம் ஓயாமல் இருக்கட்டும் அதாவது சுறுசுறுப்பாய் செய்யட்டும் அப்படின்றது அதான் அவனுக்கு என்ன அர்த்தம்னா நாம் முதல்ல சோம்பேறியா இல்லாமல் இருந்தால் மடியின்மை இருந்தோம்னா மடியின்மைன்னு சோம்பல் இல்லாமல் இருக்கிறது இருந்தால் அவன் நமக்கு அருள் செய்வான் மறைமுகமாக என்ன சொல்கிறான் சூரியன் சோம்பல் அடைய வேண்டாம்னு இவர் வாழ்த்துறாருன்னா சூரியனுக்கு என்றைக்கு சோம்பல் வரும் வருமா வராது மறைமுகமாக நம்மளே சொல்கிறார் சூரியன் எப்போ சோம்பல் இல்லாமல் உங்களை வாழ்த்துவான்னா நீங்கள் சோம்பல் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவன் சோம்பல் இல்லாமல் வாழ்த்துவான் நீங்கள் எப்போ சோம்பலாகி தூங்குறீங்களோ விடிய காலம் எந்திரிக்கிறதுக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி ஆக்குறீங்களோ அப்போ அவனுடைய அருள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதிக்கிறார் இந்த மாதிரி காலங்காலத்தால் தூங்குறான்னா ஜன்னல் சூரியனுடைய ஒளி கதிர்கள் உள்ள நுழைஞ்சு அந்த உகிரமான கதிர்களால் தூங்குறவனை போட்டு பெறட்டு தான் அது ஏன்னா சுடுன்னு வெயில் அடிச்சா எவன் தூங்க முடியும் அவன் பாட்டு தூக்கத்தில் அடிக்கிறது அப்படிமா அது போக்கஸ் லைட் இல்ல ஆண்டுமாடிக்காத்திரி மாதிரி தெரியுது அவன் எந்திரிச்சு கரகராணம் பேசுறானா என்ன என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு அப்படி கேள்வி பண்றாரு அதிகாலையில் உறங்குவோரை பற்றி அவர் பரிகாசம் பண்றாரு அப்படி இருக்க கூடாதுன்ட்டு நீங்கள் சோம்பல் அடையாமல் இருந்தால் அவன் சோம்பல் அடைவான் தொழிலையும் அப்படிதான் தொழிலையும் வந்து நாம வந்து சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சோம்னா நமக்கு மூதையை வந்து இப்படி வியாபாரம் பண்ணுறவங்க குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் பத்து மணிக்கு தானே கடை நம்ம எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு ஒம்பது மணிக்கு குளித்து ஒம்போதுரைக்கும் சாப்பிட்டு பத்து மணிக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க இவங்க கடைக்கு போகிறதுக்கு முன்னாலும் மூதவி வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா இவங்க அதிகாலை அஞ்சு முக்கால்லாம் எந்திரிச்சு இவங்க சீதை வித தினமாக இவங்க பத்து மணிக்கு கடை திறக்கிற போது அங்கே சீதை வந்து உட்காந்துருப்பா அதனால லேட் ரைசிங் இட்ஸ் வெரி பேட் ஹேபிட் இங்கிலீஷில் அழகாக ஒரு பழமொழி சொன்னான் ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் அ மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் ஒய்ஸ் அப்படின்னா சீக்கிரமா படுத்து சீக்கிரமா ஒரு மனுஷன் எந்திரிப்பான்னா அவன் வந்து ஆரோக்கியமா இருப்பான் பணக்காரனா இருப்பான் அறிவாளியா இருப்பான் அப்படின்னா லேட்டா எந்திரிக்கிறவங்க சொல்லிக்குவாங்க நான் ராத்திரி தூங்குறது ரெண்டு மணி ஆகி போச்சுங்க அதனால எந்திரிக்கிறது கரெக்டா அப்ப இருந்து ஒன்பது மணி நேரம் கணக்கு வச்சுக்கங்க பதினொன்றரைக்கு தானே எந்திரிக்கணும் ஹெல்த் ஹேபிட் தானேங்க அப்படின்னா எதுக்கு அப்படி முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க விரைவில் படுங்க ஒரு பத்து மணிக்குள்ளே படுத்துட்டார் பதினோரு மணிக்கு படுத்தால் கூட உங்களுக்கு விடிய காலம் ஆறு மணி நடக்கிறது ஏழு மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறேன் அதுதான் அங்கே சொல்கிறார் சோம்பல் உங்களுக்கு வேண்டாம்ங்கிறத அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த வடநாட்டில் பாருங்கள் தொழில் செய்கிறவங்க எவ்வளோ தூரம் டிசிப்ளின் கடைபிடிக்கிறாங்களா காலஹஸ்தியில் பால் வியாபாரம் பண்ணுறவங்களாம் யாரும் செருப்பு போட்டுக்கிறது இல்லையா ஏன்னா பாலுங்கிறது பசுவினுடைய பொருள் அது புனிதமானது ஏறக்குறைய அது தான் அப்படி இருக்கிற போது பாலை கையில் வச்சுக்கிட்டு காலில் செருப்பு போட்டுருக்கலாமா என்று காலஹசியில் பால் வியாபாரிகள்லாம் சுத்தமாக வந்து செருப்பு போட்டுக்கிறது இல்லை தொழில் பக்தி அதனால அவங்க மேலும் மேலும் செழிப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆரோக்கிய கோளாரே வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாரியார் சொல்லுவார் என்னென்னா உங்கள் கடையில் என்ன படம் வேணாலும் முருகன் படம் மாட்டுங்க விநாயகர் படம் மாட்டேங்க ஸ்னேகா படம் மாட்டுங்க ரம்பா படம் மாட்டுங்க ஆனால் கலப்படம் மட்டும் வேண்டாம் அப்படிங்க அதாவது தொழில வந்து ஒரு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி ஒரு ரூபாய் லாபம் கிடைக்குமானா அரை காசாவது தர்மம் பண்ணுங்க கொஞ்சம் தயான சிந்தனையோட இருக்கிற வியாபாரம் செழிக்கும் வாங்குற காசு பூரா எனக்கு தான் அப்படின்னு இல்லாம லாபத்துல ஒரு பகுதியாவது தர்ம காரியம் ஆன்மீக காரியத்துக்கு செலவு பண்ணால் மேலும் மேலும் மேலும் மேலும் செடிக்கலாம் இன்னைக்கு நீங்கள் பணக்காரங்களா இருக்கிற செட்டியார்கள் மற்ற வியாபாரிகளை போய் பேட்டி கண்டிங்கன்னா அவங்க பெரும் தொகுதியான பணத்தை இந்த மாதிரி ஆன்மீக காரியங்களுக்கு செலவழிக்கிறத நீங்க பார்க்கலாம் அதுதான் தொழில் பக்தி அப்போதான் நமக்கு மேலும் மேலும் வரும் அப்போ நம்ம செய்யறது பிரத்யேகமான தொழிலாக இருந்தாலும் அல்லது அடிமை உத்தியோகமாக இருந்தாலும் இந்த சீதை வித்தனம் வேணும் அதிகாலையில் எழுந்துரு அதுதான் சொல்றாரு ச பிராச்சர்மா விரம் சித்து அந்த சூரியன் சோம்பல் அடைய வேண்டாம் உங்களுக்கு நன்மை செய்கிற விஷயத்திலே என்று இவர் வாழ்த்து கூறுகிறார் அசகல பட்டிமா அசகல படிமா அப்படின்னா சகல என்றால் முழுக்கன்னு அர்த்தம் இங்க இருக்கிற சகல ஜனங்களும் வாங்கன்னு சொல்றாங்க சகலன்னா முழுவதும் ஆல் ஹோல் அசகல என்றால் முழுவதும் இல்லைன்னு அர்த்தம் என்ன முழுவதும் இல்லைன்னா படிமா படிமா என்றால் உக்ரம் சூரியனுடைய ஒளியானது பரிபூர்ண உக்ரமாக வரவில்லை அதாவது சூரியன் முழுக்க சுள்ளுன்னு வெயில் அடிக்கிறதுக்கு முன்னால காலை அஞ்சு மணி ஆறு மணிக்கு வாக்கிங் போறவங்க ரொம்ப பிளசண்டா பாட்டு பாடிட்டே பீச்சில் நடந்து போவாங்க ஆனா திரும்பி எட்டரை மணிக்கு வரும்போது நெத்தியெல்லாம் வேர்க்கு விறுவிறுக்க வேக வேகமா வீட்டுக்கு வருவாங்க என்ன ஏன்னா வெயில் ஏறுதுங்க அப்படின்னு தாந்தல காலை வெயில் பித்தம் எட்டு மணிக்கு மேல வெயில் இருந்தீங்கன்னா பித்தம் சூடு அதிகமாகும் மாலை வெயில் நல்லது வைத்தியர்கள் அப்படிதான் சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி சுழற ஊசியால் குத்துற மாதிரி சூரியனுடைய கதிர்கள் இன்னும் தைக்க ஆரம்பிக்கலை அப்படிங்கிற இளம்பயிலாக இருக்கிற போது அசகலை பட்டிமா அப்படின்னாரு இப்போ நரசிம்ம பெருமாள் வந்து உகர நரசிம்மராக இருந்தால் கூட விக்கிரகங்களாக பிரதிஷ்ட செய்யப்படும் போதும் ஸ்வயம்புவாக காட்சி அளிக்கிற போதும் தன்னுடைய உகரத்தை குறைச்சிக்கிறாரா ஏன்னா இந்த மனிதர்கள் தாங்க மாட்டார்கள் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற அர்ச்சகாளுக்கு கூட உகரநரசிம்மர் கோவிலில் அர்ச்சகம் பார்க்கறதுனா ரொம்ப பயப்படுவாங்க என்ன சன்னதி இருக்குது பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க சேவகர் சேவார்த்திகள் யாரும் வரலை அப்படிங்கிற போது நம்ம பாட்டுக்கு இப்படி உக்காந்துருப்போம் நம்ம எறியாமல் தூங்கிவிடுவோம் அப்படி தூங்கி நிலப்படியிலே சாஞ்சு விழுந்தால் அது நரசிம்மருக்கு நம்ம செய்கிற பெரிய குற்றம் நரசிம்மர் உக்ரமாக இருக்கிறார் அதுக்கேற்ற பயபக்தியோடு நாம் இருக்க வேண்டாமா அதனால் கலியுகத்தில் நரசிம்ம பெருமாள் வந்து உக்ரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கிறார் அப்படி இருக்கிற போதே பக்தர்களுடைய அசட்டையானது சில சமயத்தில் அவருடைய கோபத்தை தூண்டி விடுது நமக்கு துன்பம் வருதுன்னு சொல்கிறேன் இந்த தென்னிந்தியாவில் முனிவர்களுடைய தவத்துக்கு மெச்சி நரசிம்ம பெருமாள் காட்சி கொடுத்த இடம் எட்டு அந்த எட்டு இடங்கள்லையும் நரசிங்கப்பெருமாள் இப்போ விகிரக ரூபியாக இருக்கிறார் சில இடங்களில் சுயம்பூவாக இருக்கிறார் சில இடங்களில் பிரதிஷ்டாமூர்த்தியாக இருக்கிறார் இந்த எட்டு இடங்கள்லேயும் நரசிம்மர் ரொம்ப உகரமாக இருக்கிறதா சொல்லுவாங்க ஒன்று பூவரசங்குப்பம் ரெண்டு சோழிங்கர் மூணு நாமக்கல் நாலு அந்திலி அஞ்சு சிங்கப்பெருமாள் கோயில் ஆறு பறிக்கல் ஏழு சிங்ககிரி நம்ம பக்கத்தில் இருக்கிறது எட்டு சிந்தனைவாடி இந்த எட்டு இடங்கள்லேயும் நரசிம்ம பெருமாள் விக்கிரக ரூபத்தில் இருந்து ஆனால் அதே சமயத்தில் உக்ரத்தை குறைச்சிக்கிட்டாராம் இப்போ அவலத்தில் கருடாழ்வாருடைய தவத்துக்காக அவர் வந்து ஒன்பது நரசிம்மராக காட்சி கொடுத்தார் அங்கேயும் கருடாழ்வார் என்ன கிடைச்சல வேண்டிக்கிட்டார் இதே மாதிரி இங்கே சேவை சாதிக்கணும் ஆனால் வரப்போற கலியுகத்திலே மனிதர்கள் அனுஷ்டானங்கள் குறைந்தவர்களாக இருப்பார்கள் அதுக்கு ஏப்ப நீங்க சாந்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அதனால் இப்போ நம்ம வந்து ஒம்பதாவது அரசு பேரை பார்க்க போகிறவங்கலாம் சில சில பேர் தான் அங்கே போகிறாங்க கொஞ்சம் அனுஷ்டானத்தில் குறையாக இருந்துட்டால் தினம் வரக்கூடாது இல்லையா அதனால் கருடாழ்வர் அப்படி கேட்டுக்கிட்டாரா கலியுகத்திலே பக்தர்கள் அவ்வளோ அனுஷ்டானங்களெலாம் இருக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் போச்சுக்க கூடாதுன்னு ஒரு உக்ரத்தை குறைச்சிக்கிட்டாருன்னு சொல்லுவார் அது மாதிரி இங்கே அசகல பட்டிமா அசகல பட்டிமான படிமான அசகலம்னா முழுமை அசகலம்னா முழுமையின்றி சூரியன் அவ்வளவு தூரம் வந்து அந்த உகரமான கதிர்களை காட்டாமல் அளவாக இருக்கிற போது அசகல படிமா பூரையண்ணு யுஷ்மாத் ஆஷா பூரையண்ணுன்னா பூர்த்தி செய்து யுஷ்மத் யுஷ்மதுனா தங் உங்களுடைய ஆஷாம் ஆஷாம்னா உங்களுடைய அபிலாஷைகளை ஒவ்வொரு மனிதனுடைய அபிலாஷைகளும் இருக்கும் அதை வந்து பூரை என்னங்கிற பூர்த்தியாக பரிபூர்ணமாக நிறைவேற்றி அந்த காலை சூரியனை நீங்கள் முறைகிடுங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வானமே ஆலயம் சூரியனே தெய்வம் என்று நீங்கள் அதிகாலையில் குடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிங்கன்னால் அன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகும் அன்றைக்கி வந்து நீங்கள் அவனுக்கு சுப்பரபாதம் சொல்லுங்கள் அவன் உங்களுக்கு சுப்பிரபாதம் சொல்லுவான் குட் மார்னிங்னா அன்றைக்கி குட் டேன்னு அர்த்தம் சில நாடுகளில் குட் டே குட் மந்த் குட் இயர் அப்படின்னா சொல்லிக்கிறாங்க குட் மார்னிங்னு சொல்றாங்க எதுக்குன்னு சொல்றவன் ஒரு நல்ல உள்ளத்தோட அவன் வாக்கு பலிக்கட்டுமே இன்னைக்கு நாள் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதா அது நாம சுப்பிரபாதம்னு பகவான் சொல்கிற போது அவன் திருப்பி நமக்கு சொல்றான் அப்படி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி ஒரு கண்ணோட்டத்தில் பெரியவங்க என்ன சொல்றாங்க நிறைவேறாத விருப்பமே கிடையாது அப்படின்றான் சில சில விருப்பங்கள் எப்படிங்க நிறைய பேரும் இப்போ நான் உடனடியாக இந்திரன் ஆகணும்னு ஆசைப்பட்டால் முடியுமா அப்படின்னா பகவான் மனசு வச்சு அதுக்கும் வழி உண்டுடா அப்படிங்கிறான் நீங்கள் பகவான்கிட்ட கேட்குறதுக்கு முன்னால் அவன் எதையும் நடத்தி வைப்பான் நீங்கள் சந்தோஷம் சந்தேகம் இல்லாமல் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது நடக்குமா இவ சுபத்ரா இருக்கிறாளே சுபத்ரா கண்ணனுடைய சகோதரி அல்லவா அவள் அர்ஜுனன் மேலே ஆசைப்பட்டாள் அர்ஜுனனும் வந்து சுபத்ரா மேலே ஆசைப்பட்டான் இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுனன் சன்னியாசி வேஷம் போட்டு ஒரு வகை கல்யாணத்தை முடிச்சு வைச்சான் கிருஷ்ணன் இப்போது அர்ஜுனன் என்ன சொல்கிறான் இந்த கல்யாணம் வந்து பலராமனுக்கு பெரியமில்லாத கல்யாணம் கிருஷ்ணன் தன் அண்ணனுக்கே கண்ணை கட்டி மறைச்சி ஒரு வகை ரகசியமாக அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டான் இது முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த ஒரு கண்டம் இருக்கு கிருஷ்ணா அப்படின்னா என்ன கண்டம்னானா எனக்கு ஏற்கனவே கல்யாணமாக இருக்கே அங்கே திரௌபதி இருக்கிறாளே மூத்தவன் அவள் புடச்சி எடுத்துருவாளே என்னையும் அவளையும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு கவலைப்படாத நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்னான்னு இவன் கிருஷ்ணன் ஒரு சொல்லி கொடுக்குறான் ஒரு ஐடியா அதன்படி இந்த சுபத்திரை திரௌபதியை போய் சந்திக்கிறாள் அப்போ திரௌபதிக்கு இந்த சுபத்திரை யாருன்னே தெரியாது யாரோ ஒரு பெண் லட்சணமாக இருக்கிறா பார்த்தா வந்து சத்திரியை பொண்ணு மாதிரி வசதியான பொண்ணா தெரியுது ஒரு ராஜகுமாரியாக தெரியுது புதுசாக கல்யாணமானவ மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ போய் நமஸ்காரம் பண்ணுறான் பண்ணின உடனே தீர்கசுமங்கலி பவா அப்படிங்கிறான் உடனே அம்மா வந்து உங்கள் ஆசீர்வாதம் பழிக்கிட்டோம் எனக்கு இன்னொரு பயம் இருக்கு அதை நீங்கள் தான் நீக்கி வைக்கணும் அப்படின்னா பயமாக என்ன பயம் அப்படின்னா உன் புருஷன் மேலே கடைசி வரைக்கும் பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா இருப்பாருமா அப்படின்னு சொல்கிறான் இல்லை அதெல்லாம் ஏற்கனவே ஓவராகவே இருக்குது அது பிரச்சனை இல்லை இப்போ என்ன செய்தின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இல்லை நான் வந்து இரண்டாவதாக மணக்கப்பட்ட மனைவி இந்த விஷயம் அந்த முதல் மனைவிக்கும் தெரியாதுங்க எங்கள் வீட்டுக்கார துணிஞ்சு செஞ்சுட்டாரு நானும் ஏதோ சம்மதிச்சுட்டேன் கல்யாணம் ஆகி போச்சு இப்போ நான் அந்த வீட்டுக்கு போகிறபோது அந்த அம்மா என்னை வந்து சபிக்காமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு நான் என்ன வாழ்த்துறது என்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லையே நீங்கள் வந்து நெருப்பில் உதித்தவர் அக்னியிலே தோன்றின வழிவர் தீயிலே தோன்றி கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்த தாங்கள் சொன்ன வாக்கு நிச்சயமாக பலிக்கும் நீங்கள் அயோனிஜராக இருக்கிறீர்கள் அப்படின்ன விட சரிம்மா கவலைப்படாத ஓம் மூத்தவர் இருக்கிறாலே அவள் யாருன்னு எனக்கு தெரியல அவள் பிள்ளைய விட ஓம் பிள்ளை தான் இருக்கும் ஓம் பிள்ளையால் தான் அந்த வம்சமே வளரப்போகுது ஓ மூத்தவ பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடையாது போதுமா அவ்வளோ தூரம் நீ அந்த குடும்பத்தில் ஐக்கியமாக பிரியமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டான் அது போகுமா அது போதுன்னு வந்துட்டான் பிறகு மறுநாள் தம்பதி சமேதராக வர்றாங்க இங்கே அர்ஜுனனும் சுபத்ரியுமா வர்றாங்க திரௌபதி வந்து அர்ஜுனனை பார்த்து இந்த பொண்ணு நேற்று வந்துச்சு இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வரலையா அது யார் அப்படின்னு கே பின்னால் கிருஷ்ணன் அங்கேருந்து கண்ணடிக்கிறான் அவர் தான் வேறு யார் அப்படின்னு அவளுக்கு பக்குன்னு போச்சு சரி இப்போ என்ன அப்படின்னா அவள் வாக்கு எப்படி பளிச்சதான் பஞ்சபாண்டவர்களுடைய பிள்ளைகள் யாருமே வம்சத்தை விருதி பண்ணல அதாவது திரௌபதிக்கும் யுதிஷீரனுக்கும் பிரதிவிந்தியன் பிறகுறான் அவன் சேத்து போயிட்டான் அடுத்த சுதசோமன் பிறகுறான் அவனும் சேத்து போயிட்டான் அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் சுருத கர்மா பிறகுறான் அவனும் சேத்து போயிட்டான் நகுலனுக்கும் திரௌபதிக்கும் சதானிகன் பிறகுறான் அவனும் சேத்து போயிட்டான் திரௌபதிக்கும் சகதேவனுக்கும் சுருதசேனன் பிறகுறான் அவனு செத்து போயிட்டான் இந்த அஞ்சு பேரையும் கொண்டது அஸ்வத்தாமன் ராவோட ராவா தூங்கிக்கிட்டு கழுத்து நடிச்சு கொண்டு விட்டான் இப்போ இந்த சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த அபிமனி இருக்கிறான அவன் மகன் பரீட்சித்து இருக்கிறான அவன்தான் அந்த வம்சத்துக்கு ராஜாவா வந்து உக்காக்கிறான் இப்போ பின்னால உப பாண்டவர்கள் இறந்து போனபோது திரௌபதி அழுகிறா கிருஷ்ணன் கிட்டே என்ன கிருஷ்ணா அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நீயே உனக்கு சாபம் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அவ வந்து கேட்டால மூத்தா என்னை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு உன் மூத்தா யாருன்னு கேட்க வேண்டியதான ஒரு வார்த்தை இல்லை உன் புருஷன் யாருன்னு கேட்க வேண்டியதானே அம்மா வரம் கொடுத்துட்டா ரொம்ப வேகமா அப்போ எவ்வளவு தான்கிற நினப்பு நீ உன் சாபத்தை உண்மையிலே போட்டுக்கிட்ட இப்போ ஓம்பிள்ள செத்து போனான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டான் ஆனா அவள் எட்டிக்காரியா இருந்திருந்தா அவள் திருப்பூர் கேள்வி கேட்டுக்கலாம் இப்படி யுக்தி அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு அவ கேட்கல கேட்க விடாம போயிட்டா கேட்டிருந்தா இவன் பிரச்சனை சமாச்சாரம் ரொம்ப சிக்கலா போயிருந்திருக்கு இப்படி நம்ம புராணங்களையும் ஊபுராணங்களையும் பார்க்கிற போது சில சிக்கலான ஆசைகளையும் பகவான் மனசு வைக்கிற போது நிறைவேற்றி வைக்கிறான் பரிபூர்ணமா நிறைவேற்றி வைக்கிறான் அததான் இங்க சொல்றாள் பூரை என்ன உங்கள் ஆசை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை அவன் நிறைவேற்றி வைப்பான் அப்போ அவ்வளவுக்கு நமக்கு நம்பிக்கை பிடிவாதமும் தெய்வத்துக்கிட்ட சண்டை போடுற ஒரு குணம் நான் நீ கொடுத்தாரு வழியே போக மாட்டேன் அப்படின்னு நீ என்ன செய்வே எது செய்வே தெரியாது எனக்கு தெரிஞ்ச செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு உரிமையோடு சண்டை போடுற அளவுக்கு அந்த ஆஸ்திகத்தை நம்பிக்கை வேண்டும் அதான் அவர் பெரியவங்க ஒரு கதை சொல்லுவாங்க வந்து ஒருத்தர் ஒரு ம மந்திரம் ஒன்று உபதேசம் வாங்கினாராம் ஒரு ரிஷிக்கிட்ட அவர் சொன்னாராம் இந்த மந்திரத்தை நீ வந்து பெருமாளுடைய படம் அது என்ன படமாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு முன்னால் உட்காந்து டெய்லி ஆயிரத்தெட்டு தடவை சொன்னேன் நாற்பத்தெட்டாவது நாள் உனக்கு கனவில் அவர் தோன்றி நீ கேட்ட வரத்தை கொடுப்பாருன்னு இவன் என்ன பண்ணால் ஒரு கேலண்டர் படம் போன வருஷத்து கேலண்டரில் பெருமாள் படம் இருக்குது அதை எடுத்து வச்சு அந்த மந்திரத்தை சொல்கிறான் நாற்பத்தெட்டு நாள் சொன்னால் ஒன்றும் நடக்கலை நாற்பத்தெட்டாவது நாள் ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு கனவு வரப்போகுது கனவு வரப்போகுது பெருமாள் வரப்போறாருன்னு நினச்சி ஒன்றும் காணான் அதுக்கப்புறம் முந்து நொந்து போயிட்டான் என்னடா ஆயுது மந்திரம் உபதேசித்தவர் பெரிய ஆள் மந்திரமும் பெரிய மந்திரம் கும்பிட்ட சாமியும் பரமாத்மா ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த நேரத்தில் வீட்டில் நிறைய எட்டு கால் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எட்டு கால் பூச்சிகளை விரட்டுறதுக்காக இந்த சாம்பிராணி போடுறதுன்னு சொல்லுவாங்களே தூவக்கால் அந்த மாதிரி சாம்பிராணி போட்டு எல்லா இடத்துக்கும் காமிக்கிறான் காட்டுற போது அவள் லேசம் மூக்கால் இழுத்தாள் வாசனை கம்மன் இருக்குது சாம்பிராணிக்கு என்ன வாசனை என்ன நறுமணம் தெரியாமலாம் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு தன வச்சு சாம்பிராணி போடுறான்னு சொல்லியிருந்துருக்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இந்த பெருமாள் படத்துக்கிட்ட இருக்கிற ஒற்றையை போகிறது இப்படி காமிச்சான் பெருமாளை பார்த்தா பற்றிக்கிட்டு வந்துச்சு நீலாம் ஒரு சாமின்ட்டு உனக்கு சாம்பிராணி ஒரு கேடா அப்படின்னு வேகமாக போய் ஒரு கறிச்சி போய் வந்து பெருமாளுடைய மூக்கு இறுக்கி கட்டிவிட்டான் உனக்கு சாம்பிராணி கிடையாது நோ சாம்பிராணி பரியும் மட சாம்பிராணி அப்படின்னு சொல்லி கட்டிவிட்டான் கட்டிட்டு வீடு பூரா சாம்பிராணி காட்டிட்டு படுத்தா அன்னைக்கு ராத்திரி பெருமாள் வந்துட்டார் கனவில் வந்தோன்னே இவன் கனவுல யோசிக்கிறான் ஓஹோ மூக்கை கட்டியிருக்குன்னு போல் இருக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடியே மூக்கை கட்டியிருந்தால் காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ பெருமாள் சொன்னாரான் பக்தா நீ கேட்ட வரத்தை நான் இன்றே கொடுக்குறேன் ஏன் இத்தனை நாளாக கொடுக்கலேன்னு கேட்குறியா இத்தனை நாளாக என்னை நீ படமாக நினைத்தாய் படத்தில் இருக்கிற பகவானாக நினைத்தாயே தவிர சாட்சாத் ஸ்வயம்பு மூர்த்தியான பகவான் காட்டக்கூடிய மரியாதை உனக்கு கதையில அது பெருமாள் பெருமாள் படம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா சாம்பிராணி புகை கூட என் மூக்களை ஏறக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் நிஜமாவே பகவான்கிற நினைப்பு உனக்கு இன்னைக்கு தான் வந்தது இது முதல்லயே வந்திருந்ததுன்னா நான் என்னைக்கே உனக்கு வரம் கொடுத்துருப்பேன் ஸோ நீ எனக்கு சாம்பிராணி புகையை இல்லை என்று மறுத்ததற்காக உனக்கு இந்த வரம் கொடுக்குறேன் இந்த அளவு ஆஸ்திகம் உனக்கு என்று கொடுத்தார அது இருந்து சொல்ல தெய்வத்தோட சண்டை போடுற ஒரு மனப்பான்மை பக்தர்கள் சில சமயத்தில் தனக்கு வரம் கிடைக்கலனா அந்த தெய்வத்தினுடைய உருவத்துக்கு முன்பு அது விக்கிரகமோ படமோ சண்டை போடுவார்கள் சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வருதுன்னா அதை ரியல் நம்புறாங்க ஜனம் உனக்கு ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சிருக்கிறேன் என்ன ஆச்சு கணக்கு என்ன ஆச்சு கணக்கு பாரு ஒரு வாழைப்பழம் என்ன ஒரு மாசத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க சாமி கிட்ட அப்போ அந்த அளவுக்கு அதை வந்து வெறும் கல்லாவோ படமாவோ நினைக்காம நிஜமாவே ஒரு சாமி நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பழிக்கும் அப்படி பக்தியோட கேட்குறவங்க இது வரைக்கும் தோத்து போனதில்லை அப்படித்தான் தலைவர்கள் உருவானார்கள் அப்படிதான் மகான்கள் உருவானார்கள் மத தலைவர்கள்லாம் அப்படித்தானே அதான் பூரை அதை பரிபூரணமாக பூர்த்தி செய்து யுஷ்மத் ஆஷாம் உங்களுடைய சகல ஆசைகளையும் அதுக்கு அடுத்த வந்து ஒரு சின்ன சொல் விளையாட்டு பண்றார் என்ன அப்படின்னா ஆஷா ஆகாஷா அவகாஷா அவதரண தருண உபக்கிரம அப்படின்றார் ஆஷாங்கிற சொல்லுக்கு ஒன்னு நம்பிக்க ஆகாயத்துக்கும் திசைகளுக்கும் இடையிலே அவகாசம்னா இடைவெளி இடைவெளியிலே அவதரணம் நுழைகிற சூரியனுடைய ஒளி என்ன பண்றான் இருக்கு அந்த எட்டு திசைகளுக்கும் இந்த ஆகாசத்துக்கும் இடையில இண்டு இடுக்கில்லாமல் நுழையிறாரு அதாவது புகை புகாத இடத்திலும் போலீஸ் புகும்னு சொல்கிறாங்கல்ல புகை எல்லா இடத்துலையும் சந்து பொந்தெல்லாம் நுழையும் அது மாதிரி சூரியனுடைய ஒளியானது இடைவெளி விடாமல் எட்டு திக்கும் பரவுது எட்டு திக்குக்கூடிய பாலகர்களுடைய அஷ்டதிக்கு பாலகருடைய சன்னிதானம் மட்டுமில்லை இடைப்பட்ட உபதிக்குகளையும் பரவுது ஆகாயத்துக்கும் எட்டு திசைகளுக்கும் இடையில் இருக்கிற கேப்புகளையும் ஒளி பரவுது அந்த ஒளி எல்லா இடமும் சென்று சேருகிறது அதாவது சூரிய ஒளி பரவாத இடமே இல்லை அப்படின்னு அஷ்டதிக்கு பாலகர்களே சூரிய வழிபாடு பண்ணுறாங்க பெருமாள் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதான் அங்கே திருக்கோவிலூருக்கு போனீங்கன்னா அங்கே தென்மண்ணையாற்றங்கரையில் ரகுத்தம தீர்த்தர்னு ஒருத்தருடைய சமாதி இருக்காங்க பல பேர் பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுறாங்க அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா ஒரு பரம வைஷ்ணவ பாகவத உத்தமர் ரகுத்தம தீர்த்தர்னு பேர் இது நானூறு வருஷமா இருக்கு அந்த பிருந்தாவனம் இப்ப எப்படி நீங்க வந்து மந்திராலயம் போறீங்க இல்லையா அந்த வந்து ராகவேந்திர ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார் இல்லையா மந்திராலயம் அதே மாதிரி அவர் ஜீவசமாதி அங்கு அடைஞ்சிருக்கிறார் ஆனா ராகவேந்திரர் பிரபலமான அளவு இவர் பிரபலமாகல ஆனா இவரும் வரப்பிரசாதி தான் இன்னைக்கும் வந்து அவர் வந்து ரகுவரியர் இவருடைய குரு ரகுவரியர் ராகந்திரர்ல்லை இவர் வந்து மூணு வயது குழந்தையாயிருந்தபோது ஒரு குமுதாசுரன் என்ற ஒரு அசுரனை காலால் உதைச்சி விரட்டினார் இதை பார்த்தது யாருன்னா இவருடைய குரு ரகுவரியர்னு ஒருத்தர் ஒரு குரு அவர் வந்து இந்த குழந்தை பிறக்கும் போதே தங்கத்தாம்பாளத்தில் அந்த குழந்தை பிறக்கணும் தரையில் விழக்கூடாதுன்னு சொல்லி தங்கத்தாம்பாளத்தை கொடுத்து அந்த குழந்தையை வாங்கினார் முதல்ல அவருடைய அம்மா அப்பா வந்து அவரை சேவிக்க வந்தபோது அவங்கள சாதாரணமாக நினைச்சார் அன்று கனவுல பெருமாள் அவருடைய கனவுல தோன்றி இவங்களுக்கு பிறக்க பிள்ளை ஒரு மகான் என்று சொல்லி அதன்படி தங்கத்தாம்பாளத்தை கொடுத்து அந்த குழந்தை எடுத்து மூன்று வயசுலே பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு வயசுக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய அமானுஷமான உபதிரவங்கள் வரும் இந்த தொட்டியில் கிடக்கிற போதே பிள்ளை திடீர்னு அழும் நாம் நினச்சிக்குவோம் வயிறு வலிக்குது போல் இருக்குது எறும்பு கடிச்சிருச்சி போல் இருக்குது எதை இன்கன்வீனியன்ஸ்னா அப்படி இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத காற்று கருப்பு பேய்பிசாசெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியும் நல்ல தேவதைகளும் தெரியும் கெட்ட தேவதைகளும் தெரியும் நல்ல தேவதை தெரியும்போது காரணம் இல்லாமல் கண்ணை மூடி சிரிக்கும் குழந்தை ஏன் சிரிக்குது யாரும் ஜோக்கடிக்கலை ஜோக்கடிச்சாலும் புரிஞ்சிக்கிற வயசும் இல்லை ஆனால் அது சிரிக்கும் சில சத்தேவதைகள் காட்சி அளிக்கும் அதாவது அந்த குழந்தை பூர்வ ஜென்மத்தில் பூஜை பண்ண சில சத்தேவதைகள் வந்து காட்சி அளிக்கும் போது அது சிரிக்கிது இந்த காத்து கருப்புன்னு சொல்றமே அமானுஷமான துஷ்ட தெய்வங்கள் அது வந்து இந்த குழந்தையினுடைய தலையினுடைய ஊன் இரத்தத்தை குடிக்கிறதுக்கு வருமா அப்போ ஆயுசு கெட்டியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதான் பாலாரிஷ்ட தோஷம்ங்கிறது பன்னிரெண்டு வயசு வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு அதனால இந்த ரகுவரியர் இந்த பனிரெண்டு வருஷம் பாலாரிஷ்ட தோஷத்தை பிடிக்கப்படாதுன்னு கவலைப்பட்டு இருக்கிற போது இந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆன போது குமுதாசுரன் ஒரு அசுரன் வந்தானா அந்த பாலாரிஷ்ட தோஷங்கள்ல ஒரு தோஷம் அது அசுரதோஷம் இந்த குழந்தையை அடிக்க வந்தபோது இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு சிரிச்சுக்கிட்டே தன் வலது காணாலும் ஒரு உதவிட்டான் அந்த அசுரன் சேர்த்தே போனோம் இது என்னடா கிருஷ்ணாவதார காலத்திலே கிருஷ்ணன் சகடாசுரனை கொண்ட மாதிரி இருக்குது நம்ம பெரிய மகாத்மாவாக இருப்பான் போல் இருக்குன்ட்டு அந்த குழந்தையை தன் பொறுப்புலேயே ஒரு வளர்த்து அதுக்கு ராமச்சந்திரன்னு பேர் கொடுத்துருந்தார் முதல்ல பிறகு ஒன்பதாவது வயசுலேயே அந்த குழந்தைக்கு சன்னியாசம் கொடுத்துட்டார் ரொம்ப பக்குவம் அடைஞ்ச ஆத்மா இது என்ன ஒன்பதாவது வயசில் சன்னியாசம் கொடுத்து இந்த பெயர் வச்சார் ரகுத்தம தீர்த்த தீர்த்தர்னு பேர் வச்சு அவருக்கு சகல சாஸ்திரங்களையும் அபியாசம் பண்ணி வச்சாராம் இந்த ரகுத்தம தீர்த்தர் பிறந்தது ஆயிரத்தி ஏடி அதாவது சமீப காலத்தவர் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால தான் வைங்களேன் தாய் மீது மிகுந்த பக்தி உள்ளவர் ஒரு வேளை இவர் டெய்லி பூஜை பண்ணுவாராம் மூலராமருக்கு பூஜை பண்ணுவாராம் பூஜை பண்ணும்போது இவர் பூஜைய பாக்குறதுக்கு அஷ்டதிக்கு பாலகர்களும் வந்து நிப்பாங்களாம் அதுக்குதான் சொல்ல வந்தேன் நான் அஷ்டதிக்கும் இந்த சூரியனுடைய ஒளி பரவுகிறதுன்னு சொல்ல வந்தன எட்டு திசைகள் எட்டு திசைகளுக்கும் அதி தெய்வங்கள் இருக்கின்றன இந்து மதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்குது இப்போ கனவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனவுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு சகுனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சகுனத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது பள்ளி கத்துதுன்னா அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது நவகிரகம்னா நவகிரகங்களுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்கள் அப்படி எல்லாத்துக்குமே வந்து ராகங்களுக்கு முத கொண்டு தெய்வங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த அஷ்டதிக்குக்கும் தெய்வங்களாக இருக்கிறவர்கள் இவர் மூலராமருக்கு பூஜை பண்ணும்போது பக்கத்தில் கை கட்டி நின்று இவங்களும் இந்த பூஜையில் பங்கு பெறுவாங்களா அப்போ அவர் கடைசியாக அந்த சிறீபாத தீர்த்தத்தை அந்த அஷ்டதிக்கு பாகர்கள் அப்படி அப்படி அப்படி அப்படி போடுவாராம் அவங்க உடனே வாங்கிக்குவாங்க இது வந்து இவருடைய அம்மாவுக்கு தெரியாது இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்பது வயசில் சனியாசம் வாங்கிட்டாரு இவரும் இவங்க அம்மாவும் தான் இவருக்கு இவங்க அம்மா மேலே அவ்வாட பக்தி பிரியம் அவருடைய சமாதியில் அவங்க அம்மாவுடைய படத்தை அவர் வச்சிருக்கிறதாக கூட சொல்லுவாங்க உருவத்தை பதிச்சதாக ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா வந்து என்னமோ நிழல் மாறி எட்டு பேர் நிக்கிறாங்க அப்படின்னு ஊத்து பார்த்தது பார்த்தா அந்த அஷ்டதிக்கு பாலகல்ல ஒருத்தன் யாருன்றீங்க நம்ம எம்ம தர்மராஜா அவன் பயங்கரமா மீசிய முறுக்கிக்கிட்டு எருமையோட இது பார்த்தவொடனே தாய்ப்பாசம் ஐயோ நம்ம மகன் உயிரை கொண்டு போக வந்துட்டான்னு சொல்லி வீல்னு கத்திருச்சு டெய்லி திரும்பி பாரா பின்னாலே எமன் வந்துட்டானா அப்படின்னு இவருக்கு தெரியும் எம்மன் டெய்லி வருது யமன் வந்து உயிரை கொண்டு போகிறதுக்காக வரல இவர் மூலராமரை பூஜை பண்ணும்போது அந்த தீர்த்தம் கொஞ்சம் கிடைக்காதாங்கிறதுக்காக அவர் வந்து நினைக்கிறார் அதை பார்த்த உடனே அம்மாக்கிட்ட அம்மா நீ அப்படி இவர் டெய்லி தான் வராரு இவர் வந்து கொண்டு போகிறதுக்காக வரதில்லை வாங்கிக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்குறேன் தீர்த்தத்தை அப்படின்னா அந்த அம்மா அழுக ஆரமிச்சிருச்சு உடனே இந்த அம்மாவை தேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமனை பார்த்து ஐயா இனிமேல் நீ மட்டும் கண்ணுக்கு தெரியாமல் வந்துட்டு போ மற்றவங்க கண்ணுக்கு தெரிஞ்சா ஆபத்து இல்லை உன்னை பார்த்தா யாருக்கு பிடிக்கும் சொல்லு உன் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது நீ என்ன டியூட்டி பாக்குற இப்படி வந்துடலாம் என்று அன்றிலிருந்து அவர் கண் காணாமல் மறைவாக வந்து யமன் தீர்த்தம் பெற்றுக் கொண்டார் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இந்த எட்டு திசையைச் சேர்ந்த திக்கு பாலகர்களும் இந்த சூரியனுடைய ஒளியின் கதரை பெற்றுத்தான் அமுதகலையை வலுப்படுத்தி கொண்டார்கள் இந்த சூரியனுடைய ஒளி தான் தெய்வ தேஜஸை வலுப்படுத்துகிறது அதாவது இப்ப சந்திரனிடமிருந்து வரக்கூடிய நீரை சாதக பறவை சக்தி அடைகிறது அதாவது சாதக உடல் அமைப்பு எப்படினா நிலவிலிருந்து ஒழுகக்கூடிய அந்த ஒரு நீரை பருகினால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேண்டிய உடல் பலத்தை அது பெற மீன் தண்ணிக்குள்ளே இருக்கு அது உயிர் வாழுது நம்மளால தண்ணிக்குள்ள செத்து போயிடுவோம் நம்ம மாடு வெறும் புல்லை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழுது அதுக்கு சிஸ்டம் அப்படி இருக்கு அது சூரியனுடைய ஒளியை பருகி பலம் பெறக்கூடிய ஆற்றலை தெய்வங்களுக்கு பரமாத்மா கொடுத்துருக்கிறார் அஷ்டதிக்கு பாலகர்களும் அந்த சூரியனுடைய அந்த லட்சுமி அந்த ஒளி கதிர்களை பெற்று பலம் பெறுகிறார்கள் தங்கள் தேஜஸை விருதி செய்து கொள்கிறார்கள் சூரியனுடைய ஒளியிலே நாராயணனுடைய அருள் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது அதனால ஆஷா ஆகாஷா அவகாசா அவதரணம் ஆஷா என்ற திசைகளுக்கும் இடையிலே அவகாச அவகாசம்னா இடைவெளி அவதரணம்னா உள்ளே நுழைகிறது ஒரு இடையில புகுந்து ஒரு நல்லவர்களுடைய புகழை பற்றி அப்படி சொல்லுவாங்க நல்லவர்களுடைய புகழ் வந்து சந்து இடைவெளியெல்லாம் அது புகுந்து பரவும் இப்போது ஒரு சான்றோருடைய புகழை மறைக்கணும்னு நினச்சா அது மறைக்க முடியாது ராமானுஜருடைய புகழை கெடுக்கணும்னு யாதவ பிரகாஷர் நினைச்சார் ஆனால் அவர் புகழ் இந்தியா முழுக்க பரவிடுச்சு இல்லையா சான்றோர் புகழ் அப்படி தான் பரவுமா நல்லவர் அல்லாதவருடைய புகழை அவங்க தாங்களே டமாரை அடைச்சி பரப்பிக்குவாங்க ஆனால் அது வந்து நிரம்பெறாது நிலைக்காது இப்போ ஒரு இப்போ இன்ஃபர்மேஷன் பாருங்கள் அகில உலகத்திலையும் எல்லா நாடுகளும் ஸ்டாம்பு போட்டிருக்கு எல்லா நாடுகள் ஸ்டாம்புகளையும் கணக்கெடுத்து பார்த்தா அதிகமான வெளிநாடுகள் ஸ்டாம்பில் இடம்பெற்ற ஒரு இந்தியர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய படத்தை இப்போ அநேக நாடுகள் போட்டிருக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெருமை தானே பிகாஸ் அவர் வந்து மன அடக்கம் அவருடைய சான்றாண்மை இப்போ நல்லவர் புகழ் அப்படிலாம் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இங்கே சூரியனுடைய ஒளியானது அஷ்டதிக்கும் பரவுகிறது தருண உபக்கிரமகன் இந்த உபக்கிரமகன்னு ஒரு புசத்தில் போட்டிருக்கு இன்னொரு புசத்தில் பிரக்கிரமகன்னு போட்டிருக்கு இதெல்லாம் பாடபேதம் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் தருணன்னா இளைய இளமையினு தருணகான இளமையான வெயில் அது வந்து உபக்கிரமக அல்லது பிரக்கிரமகன்னா அப்ரோச் நெருங்குது எது நெருங்குது ஆகாசத்துக்கும் திக்குக்கும் இடையில் இருக்கிற இடைவெளிக்குள்ளே நெருங்கி உள்ள அப்ரோச் பண்ணுது அந்த வெயில் அதை பார்த்தோன்னா அர்க்கப்பிரகாஷக அப்படிங்கிற அர்க்க அப்படின்னா சூரியன் அர்த்தம் இந்த விக்ரமாதித்தனுக்கு விக்ரமார்கன்னு தான் பேரு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு விக்ரம பிளஸ் ஆதித்தன் ரெண்டும் சேர்ந்தா வந்து விக்ரமாதித்தன் ஆதித்தனாலும் சூரியன் தான் சில ஸ்பெல்லிங் எழுதும்போது விக்ரமார்க்கன் அப்படிம்பாங்க விக்கிரம அர்கன் ஏ ஆர்கே ஏ என் அர்கன் அர்க்கன் சூரியன் தான் ஆதித்தன்னாலும் சூரியன் தான் அர்க்கன் சூரியன்தான் இப்ப கோணார்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா கோணார்க்குனா அர்க்கன்னா சிவ சூரியன் தான் சூரியனுக்கு அங்கே கட்டப்பட்ட கோவில் கோணார்க் அந்த மூலைய கட்டப்பட்ட கோவில் அப்படி அர்க்கப்பிரகாச சூரியனுடைய ஒளியாக நீங்கள் பெறுவது உங்களுக்கு சகல நன்மைகளையும் தரட்டும் அப்படிங்கிற அதாவது மயூரகவி மனநிறைஞ்சு வாழ்த்துகிறார் பகவான் கூட அப்படி வாழ்த்த மாட்டான் பகவானுடைய அடியவர்களுக்கு அந்த மனசு சீக்கிரமாக வந்துடும் பகவான்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் கேட்டிங்கன்னா அவர் லிமிட்டாக தான் கொடுப்பார் உனக்கு என்ன வேணும் வரேன்னு கேட்பாரு எனக்கு இன்னது வேணும்னு சொன்னோடனே தத்தாஸ்து உனக்கு நடக்கட்டும்பார் அல்லது ரொம்ப சூச்சகமாக வார்த்தைகளை போட்டு இது நடக்கும்பார் கரெக்டாக அது மட்டும் நடக்கும் அது கிட்டத்தட்ட சிக்கலாக கூட போயிடும் நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் இவர் பாகவதர்கள் வைஷ்ணவர்கள் பகவானுடைய அடியவர்கள் மனசார அவர்கள் வாழ்த்துக்க பெரியவங்க சொல்லுவாங்க பெருமாளை மட்டுமே கும்பிட்டா அவன் மட்டமான் பெருமாளையும் பக்தர்களையும் சேர்ந்து கும்பிட்டா அவன் மத்தியமான் எனக்கு பெருமாளே வேணாம் பக்தர்கள் மட்டும் போதணும் பக்தர்களை மட்டும் வழிபட்டா அவன் உத்தமன் அப்படின்றான் ஏன்னா பெருமாளை கும்பிட்ற பக்கமும் எல்லாருக்குமே வந்துடும் கோவிலை பார்த்தா கையெடுக்கணுங்கிற மனப்பான்மை பேசிக்காக நமக்கு ரத்தத்திலே இருக்குது ஆனா பக்தர்கள் பகவானுடைய அடியவர்களை பகவானுக்கு சமமா மதிக்கணும்னு சொன்னா அவங்க என்னதான் பனிரெண்டு திருமணம் போட்டிருந்தாலும் அவங்க என்னதான் வைஷ்ணவ ஜீவை ஜீவிச்சாலும் நம்ம மாதிரி மனுஷன் தானே பசி எடுத்தாம நம்ம வீட்டுக்குத்தானே வரலாம் சாப்பாட்டுக்கு அவன் என்ன நம்ம மதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைப்பு வந்துடுமா அதனால நீங்க என்ன பண்ணணும் இந்த சூரியனுடைய சதகசோர சோகங்களை சொல்லி அருள் பெற நினைக்கிற போது மறக்காம டெய்லி மயூரகவிய ஒரு முறையை நினைத்துக் கொள்ளுங்கள் மயூரகவியை வணங்காம நீங்க வந்து நேரடியா சூரியன் அருள் பெறணும்னு நினைக்காதீங்க அந்த மயூரகவி இப்போ எங்கோ இருப்பார் நிச்சயமாக சூரிய மண்டலத்தை தான் இருப்பார் அங்கே அவரை நினைச்சிக்கோங்க இந்த சூரியந நாராயண சகசிரநாமத்தை உபதேசம் பண்ணார வியாழ பகவான் சூரியவர்ஷா என்ற முனிவர் இவங்கள்லாம் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் பொதுவாக எந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சகல குருமார்களுக்கும் வணக்கம்னு ஒரு ஹோல்சேல் ஒரு ரெடி அடிங்க எல்லா நல்ல சரியாக போச்சு ஆச்சாரிய ஸ்தானத்தில் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லிவிட்டால் யார் ஒருத்தர் கோவிச்சிக்கிறது ஒருத்தர் விட்டோம் ஒருத்தர் விடலைங்கிற பேச்சே கிடையாது பேர் சொல்லும்போது சில பேர் பேர் தான் நம்ம சொல்ல முடியும் பராசர சொல்லுவோம் வியாசர சொல்லுவோம் இப்படி தான் சில பேர் சொல்லுவோம் ஆனால் நம்ம குரு பரம்பரை எடுத்தால் லட்சக்கணக்கில் வருதே இப்போ ஒரு ராமானுஜர் காலத்திலேருந்து இப்போ நமக்கு சமாசனம் ஆச்சாரியர் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே எத்தனை தலைமுறை வருது ஒவ்வொரு தலைமுறையிலையும் எத்தனை பேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேர் அதனால் உரையை அஸ்மத் சர்வ குருபியோ நமக அப்படின்னா சகல ஆச்சாரியர்களுக்கும் வணக்கம் அது உங்களுக்கு உங்கள் ஆஸ்திகத்தை பலப்படுத்தும் இந்த காலத்தில் ஆஸ்திகம் பலிக்காமல் போனதுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டால் குரு பக்தி இல்லை இப்போ வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்க எதை எவ்வளவோ ஆடுறாங்க ஒன்று நமக்கு மனசு கப்ப மாட்டேங்குது காரணம் என்ன அவங்களுக்கு அந்த பரதநாட்டியத்தை சொல்லி கொடுத்த குரு மேலே அவ்வளவு பக்தி இல்லை அவங்க நடராஜரை போய் கும்பிட்றாங்க நடராஜர் தான் அந்த பிரபு சார் இல்லைங்களை நீங்கள் நடராஜரை கும்பிட்றதா இருந்தால் எப்படி கும்பிடுங்கன்னா உங்களுக்கு பாடம் கவி சொல்லிக் கொடுத்தாரு பரதநாட்டியம் அவர் தான் நடராஜர்னு நினச்சி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டிய கலை நல்லா வரும் அதே மாதிரி தான் சங்கீதம் அதே மாதிரி தான் வைத்தியம் அதே மாதிரி தான் ஜோசியம் எல்லா கலைக்கும் அது இங்கே வந்து உங்களுடைய வணக்கத்திற்குரியவர் அடுத்து ஒரு பாடம் பார்க்கல துவாந்த துவம்சம் விதத்தே தபதி இந்த இருள் நீக்கும் ஒருவன் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல இருளை நீக்கக்கூடியவன் இவன் ஒருவனுக்குத்தான் பெயர் இந்திரன் இருளை நீக்கிறது இல்லை அவன் வந்து மின்னல் மின்னுவான் வருணன் மழை பொழிவான் இருட்டை நீக்கிறதுங்கிறது நவகிரகங்களில் சந்திரனுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா சந்திரன் வந்து சூரியனிடமிருந்துதான் ஒளியை கடன் வாங்குகிறான் இருளை நீக்குகிற ஒரே ஒருவன் இவன்தான் அதுதான் நமக்கு வேணும் அதனால் இந்த அசத்தோமா சத்கமயா அசத்தோமா தமசோமா ஜோதிர்கமயா இந்த நாட்டினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மாறுங்கள் பா என்று பெயர் பானா ஒளி ரத்தம் என்றால் ஈடுபாடு ஒளியிலே ஈடுபாடு உள்ள இந்திய தேசத்து மக்களே தமசிலிருந்து வெளிச்சத்துக்கு மாறுங்கள் அப்போ இருள் நீக்கம் செய்கிற ஒரே ஒருவனாகிய இந்த துவாந்த துவம்சம் விதத்தை அதை கொடுக்கிற போதுபதி அந்த சூரியனுக்கிட்ட நீங்களாக போய் மாட்டிக்கிட்டாலே ஒழிய அவன் உங்களை கொள்றது இல்லை அவன் தகிக்கிறதில்லை எரிக்கிறதில்ல நாம் செய்கிற பாவங்களாலே நாம் சிக்கி கொள்ளுகிறோம் இப்போ பாலைவரத்தில் சில பேர் பிறக்கிறாங்க அல்லது சில பேர் அதிக உஷ்ணத்தினாலே மாண்டு போகிறார்கள் இப்போ டெல்லியில் வந்து சன்ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொல்கிறான் அந்த சன்ஸ்ட்ரோக்கில் செத்து போன ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு அக்னியினால் சாவுன்னு இருக்கும் அதாவது மித மிஞ்சின உஷ்ணத்தினால் சாவு இப்போ என்றின்னு ஒரு மருந்து இருக்குது விஷம் இருக்குது பயிர்களுக்கு இப்போ அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து அந்த என்றின் மருந்தை சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறோன்னு சாப்பிடுறாங்க அந்த என்றின் மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க உடம்ப பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையர்னு மாறிடும் அதாவது அடுப்பில் விறகு எரிச்சா அது அந்த நிறத்துக்கு ஆகிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த என்றின்ங்கிற மருந்து வேற ஒன்றும் இல்லை மித மிஞ்சின ஏற்படுத்தக்கூடிய ஒரு திராவகம் ஒரு அசி ஒரு அசிடட்டி உள்ளது அது என்ன பண்ணுது உடம்பு முழுக்க அப்படியே பொசுக்கி விடுகிறது அப்ப அக்னியினால் சாவு அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நெருப்புல தான் சாவாங்கங்கிற அவசியம் இல்லை எலக்ட்ரிக் ஷாக்கில் சாகலாம் சன்ஸ்ட்ரோக்ல சாகலாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ல சாகலாம் அல்லது மிக அக்னித்தன்மை உள்ள இந்த ஆசிட்ஸ் அல்லது இந்த மாதிரி என்றின் மாதிரி மருந்துனால சாகலாம் ஒரு ஜோசியர் இந்த மாதிரி செத்து போன ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு நிறைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த கேண்டிடேட் வந்து நெருப்புல செத்து போகும் அப்படின்னு அந்த ஆள் செ நபர் செத்த பிறகு அந்த ஜாதகம் காண்பிக்கப்படுகிறது என்ன அப்படி சொல்றீங்க இது வேற மாதிரி செத்தது அப்படின்னு இல்லையா இது அக்னி சாவுதான் உடம்பெல்லாம் கருகி சாகனம்னு இருக்கே அப்படின்னு ஓ அப்படி சொல்றீங்களா அது என்னமோ வாசம் தான் என்றென்னு குடிச்சு செத்த அது உடம்பு போறான் கருகி போயிருச்சு அப்படின்னு அப்போ அக்னி சாவு இப்படியெல்லாம் வரும் அதனால ந தப்பத்திய சூரியன் தானே உங்களை எரிப்பதில்லை நீங்கள் செய்கிற பாபகர்மாவினால் அவனுடைய கோபத்தை தூண்டி அப்படி சந்தர்ப்பங்களை நீங்களே உண்டு பண்ணி கொள்ளுகிறீர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் அவன் எரிக்கிறான் அப்படிப்பட்டவர்களைத்தான் அவன் கொள்கிறான் எல்லா எறும்பும் வெயிலில் சாகிறதில்லை ஆனால் எந்த எறும்பு வெயிலில் சாகணுங்கிற விதி உள்ளதாக இருக்குதோ அந்த எறும்பு நம்ம வீட்டு தேங்காமடியும் முக்கியம் நாம எப்பேற்பட்ட மகாத்மாக்கள் நான் காசு போட்டு வாங்கின தேங்காயை நீயா திங்கிற கழுத அப்படின்னு எடுத்துட்டு போய் சிமெண்ட் தரையில மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அதை போட்டு அது சுருண்டு சாகுற காட்சியை பாதை ஆகா அழிஞ்சியா தொலைஞ்சு போ அப்படின்னு நம்ம விக்ரம கொடியை பறக்கப்படுறோம் அப்ப அதை அக்னிச்சாவுதான் அந்த எறும்புகள்லாம் யாரு அப்படின்னா போன ஜென்மத்தில் இந்த மாதிரி தேங்காய் முடிய தட்டி தட்டி சாக வச்ச ஆத்மாக்கள் தான் அவங்க இப்ப எறும்பா பிறந்திருக்கிறான் அதான் சொல்ற நேத்த பத்தி அவன் தானே தகிப்பதில்லை நாம் செய்கிற கர்மாவினால் அவன் கோபத்தை தூண்டி விடுகிறோம் ஆதித்யகிருதி சோதரத்துல வருது இல்லை நன்றியற்றவர்களை எரித்துக் கொள்ளும் நரசிம்மரே ஆதித்யகிருதியை படிச்சு பாருங்க அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும் இவர் தான் வந்தவர் இவர்தான் காலதேவதை நன்றியற்றவரை கொள்கிறவர் இவர் தான் வருது அப்போ நன்றியற்றவரை கொல்லும் இந்த பெருமாள் வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா அவன் தானே தகிப்பதில்லை பாவிகளை தகிக்கிறான் காரணம் அவன் தன் பாவத்தினால் அப்படி ஒரு தலையீழத்தை அவன் எழுதி கொள்ளுகிறான் ருஜுமா வனத்தி ஞாபகி நம் நித்தமா தாவ்னஸ்விஷம் யாத்தர்மா விரம்சீதலிமா பூரையுமருணோபிரமோர் பிரசா இன்றைய உபயதாரர்களான வைசாலு திருமதி லட்சுமிபாய மேரவர்களுக்கும் திருமதி அடமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நேற்று சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருதுங்க இந்த கோவில் வசதிப்படாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே முத்துமாரியம் கோவிலையும் இன்னும் நிலமை சரியில்லை அதனால் வர வெள்ளிக்கிழமை லீவு நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் உண்டு சனிக்கிழமை அடுத்து லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் அப்புறம் செவ்வாய் கிழமை சூரிய சகசனமாகவும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இந்த சூரிய சதவீதத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்